நாட்டிலே நேர்களுக்கு வணக்கம் சமையல் சமையல் பகுதிக்காக உங்களால் மீளும் நம்ம இன்னைக்கு செய்ய போறது துவையல் செய்ய தேவையான பொருட்கள் வேப்பம்பூ அரை கப் உளுசம்பருப்பு ரெண்டு டேபிள் ஸ்பூன் காய்ந்த மிளகாய் நாலுல இருந்து 5 எடுத்துக்கலாம் பூண்டுப்பற்கள் 5 இஞ்சி ஒரு தொண்டு பெருங்காயத்தூள் அரை ஸ்பூன் புளி பெரிய நெல்லிக்காய் அளவு கருவேப்பிலை சிறிதளவு உப்பு ருசி எண்ணெய் ரெண்டு டேபிள் ஸ்பூன் செய்முறை முதல்ல நம்ம வேப்பம்பூவை சுத்தம் படுத்தி எடுத்து வச்சுக்கலாம் ஸ்டவ் பற்ற வச்சுக்கலாம் வானூல் வச்சிருவோம் வானூல் காய்ஞ்சதும் எண்ணெய் ஊத்திருவோம் எண்ணெய் காஞ்சதும் உளுத்தம் போட்டு வறுத்துக்கலாம் காஞ்ச மிளகாய் கிளி போட்டு அதையும் வறுத்துக்கலாம் பூண்டு பற்கள் போட்டுடுவோம் தோல் வரைச்சிட்டு நல்லா வதக்கிப்போம் பொடியான அரைக்கும் போட்டுக்கலாம் பூண்டு பால் நம்ம அரைக்க தானே போறோம் அப்படியே போட்டுக்கலாம் இஞ்சி துண்டு போட்டு வதக்கிடுவோம் தோல் நீக்கி இஞ்சி துண்டு போட்டு பெருங்காயத்தூள் போட்டுடுவோம் பெருங்காயத்தூள் போட்ட உடனே இந்த வேப்பம்பூவை கலந்துருவோம் கலந்துட்டு நல்லா வதக்கிப்போம் எண்ணெயிலே வதக்கிடலாம் வதக்கிட்டு புளி போட்டுடுவோம் கருவேப்பிலை போட்டு பொருந்ததும் உப்பு ருசிக்கு ஏற்ற போட்டு நல்லா கலந்து விட்டுடுவோம் நல்லா வதக்கிப்போம் நல்லா வதங்கினதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை ஆரட்டோன்னு மிக்சியில போட்டு அரைச்சி எடுத்தோம் சூப்பர் டேஸ்டி அண்ட் ஹெல்த்தி வேப்பம்பூத்து வயல் தயார் ட்ரை பண்ணி பாருங்க ஒருவர்களே மீண்டும் சந்திப்போம்